விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஏ டு செட் அகரம் முதல் நகரம் வரை வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயர் பதினோராம் அத்தியாயம் முதல் பதினாறு வசனங்கள் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது அதினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினின் பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் விசுவாசத்தினாலே ஆப்ரஹாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்துவம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்துவத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் விஸ்வாசத்தினாலே சாராளும் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் பெற்று வயது இருந்தும் பிள்ளை பெற்றாள் ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகம் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மலனைப் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் இவர்கள் எல்லாரும் வாக்கு பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அனைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள் இன்றைய மனப்பாட வசனம் எபிரேயர் பன்னிரெண்டாம் அத்தியாயம் முதல் வசனத்தின் முதல் பகுதி விசுவாசத்தை துவக்குகிறவரும் நிறைவு செய்கிறவருமான இயேசுவையே பார்த்து கொண்டு ஓடுவோம் லெட்ஸ் ரன் பிக்ஸிங் அவர் ஐஸ் ஆன் ஜீசஸ் தி ஆத்தர் நீதியாக எண்ணப்பட்டது என்ற வசனம் வேதத்தில் நான்கு முறை வருகிறது அதன் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்வோம் முதலாவது அது ரோமர் நான்காம் அத்தியாயம் மூன்றாம் பத்தாம் வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் ஆபரகாம் கடவுளை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது எப்பொழுதும் அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்த போதல்ல கிறிஸ்தவ வாழ்வில் இதை துவக்கமாகிய ரட்சிப்பின் அனுபவத்தோடு ஒப்பிடலாம் நற்செயல்களினால் விசுவாசத்தின் மூலமே ரட்சிப்பு என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது இரண்டாவது இந்த வசனம் யாக்கோவு இரண்டாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்றாம் வசன பகுதியில் வருகிறது நம்முடைய மூதாதையாகிய ஆப்ரஹாம் தன் மகன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் கிடத்திவிட்ட போது அவனது செயல்களினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் ஆபரஹாம் கடவுளை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆபரஹாம் தனது விசுவாசத்தை தொடர்ந்து இங்கே செயல்களிலே காட்டுகிறார் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அத்தனை ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற உயிருக்குயிரான மகன் ஈசாக்கை பலிபீடத்தில் மேல் படைத்தல் என்பது ஒப்பு கொடுத்தலையும் பாதையையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது ரோமரில் நாம் கவனித்தது ரட்சிப்பை குறிப்பிடுகிறது யாக்கோவில் இந்த வசனம் வருகிற இடம் ஒப்பு கொடுத்தல் முன்னேறி செல்வதை குறிப்பிடுகிறது இன்னொரு இடத்திலே அது காணப்படுகிறது கலாத்தியர் மூன்று ஆறு எட்டாம் வசனங்கள் ஆபரகாம் கடவுளை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது உனக்குள் எல்லா மக்கள் இனத்தாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று ஆபரகாமுக்கு நச்செய்தியாய் மறை நூல் முன்னறிவித்தது என்று பார்க்கிறோம் கர்த்ரா ஏசு கிறிஸ்து மூலமாய் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நாம் பெற்ற நச்செய்தி அறிவிப்பு பேராணையை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே உனக்குள் சகல மக்களினங்களும் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொன்ன போதே கடவுள் ஆபிரஹாமுக்கு கொடுத்து விட்டார் எனவே இறைவனது மிஷனரி திட்டத்தின் ஆரம்பமே ஆபரஹாம் தான் நாலாவதாக இதை ஆதியாகமும் பதினைந்தாம் அத்தியாயம் நான்கு முதல் ஆறு வசன பகுதிகளை பார்க்கிறோம் நீ வானத்தை அண்ணார்ந்து பார் உன்னாலே முடியுமானால் நட்சத்திரங்களை எண்ணிப்பார் உன் வழி தோந்தல்களும் இவற்றைப் போலவே இருப்பர் என்றார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஆபிரஹாம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க திறனற்ற வயதினராய் இருந்தபோது கடவுள் சொன்ன இந்த வார்த்தைகளை அப்படியே நம்பினார் ஆகவே செத்து போனவன் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவனுக்கு கடவுள் உயிர் கொடுத்தது போல அவன் மூலம் ஒரு சந்ததியே இவ்வுலகில் உருவாகி இருக்கிறதென்றால் அது உயிர்த்தெழுதலின் அடையாளமாகும் நாலு இடங்களில் பார்த்தோம் இவ்விதம் ஆபராம் கடவுளை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வசனம் ரோமர் நிறுவத்தில் ரட்சிப்பை அடுத்தும் யாக்கோவில் பரிசுத்தமாகதலை அடுத்தும் கலாத்தியரில் நச்செய்தி பணி பேராணையை அடுத்தும் ஆதியாகமத்தில் உயிர்த்தெழுதலை அடுத்தும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது மறுபிறப்பு முதல் மறு உலகில் நுழையும் வரை கிறிஸ்தவ வாழ்க்கையானது விசுவாசத்தினால் ஆனதே முதலில் இருந்து முடிவு வரை அது விசுவாசமே எனவேதான் நாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ரட்சிப்பா ஒப்பு கொடுத்தலும் பிரசுத்தமாகுதலுமா இருக்கட்டும் மிஷினரி திட்டத்தை நிறைவேறுதலா இருக்கட்டும் உயிர்த்தெழுதலா இருக்கட்டும் நாம் ஆண்டவரை விசுவாசிப்போம் அது நமக்கு நீதியாக எண்ணப்படும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் நிறைவு செய்கிறவரும் இயேசுவையே பார்த்து ஓடுவோம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆதி முதல் அந்தம் வரை அது விசுவாச வாழ்க்கை மகாபரிய தேவனே இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டின் இறுதி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கை துவக்கம் முதல் முடிவு வரை சற்றும் அங்கும் திரும்பாத தளராத விசுவாச வாழ்க்கையாகவே விசுவாச நடையாகவே விசுவாச பாதையாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு உணர்த்துவித்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்களுடைய நற்செயல்களினால் நாங்கள் ஏதோ காரியத்தை சாய்த்து விடலாம் என்று எண்ணாதபடி கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைகளுக்கு நீர் கொடுத்த உம்முடைய அருமையான வாக்கு தத்தங்களை அப்படியே சிறுபிள்ளை போல் நாங்கள் விசுவாசித்து உம்மை பெரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நடத்த நீர் எங்களுக்கு உதவி தாரோம் இந்த நாள் தியானத்திற்காக நாங்கள் உண்மை தோத்திருக்கிறோம் நாங்கள் விசுவாசிகள் அழைக்கப்படுகிற அந்த பெரிய சலாக்கியத்திற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் பெயருக்கேற்ப துவக்கு முதல் முடிவு வரை வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாங்கள் உண்மை விசுவாசித்து நடக்க உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆவே